பெரியூர்த்திகளுக்கு பெரிய இலக்கணும் நல்லா இருக்கும் அதுவும் இப்ப செலவழித்தி வரலாற்றுல ஒருவரை பத்தி வெறும் மனமேற்புட ஊர் தான் சொன்னார் சொல்லிட்டு முழுக்க முழுக்க சிவப்பண்பையே சொன்னார் இப்படி அறுபத்தி மூன்றுல இந்த உறவுதான் இருக்குது ஏன் இருக்குது என்றால் இவரை பற்றி ஞானசம்பந்த பெருமான் அப்படி அருமையா கொட்டி இருக்கார் அப்படியே இதுல வச்சுட்டு மாண்பு மிக அமைச்சர் ஞான சம்பந்த ஒரு குளச்சிடையை அறிமுகப்படுத்த விட நான் என்ன புதுசாக அறிமுகப்படுத்த போறேன் இப்படிப்பட்ட அருமையான ஒழுக்கத்தினை உடையவர் இதெல்லாம் கூட ஒருவரா பலரா பாட்டே இருக்குது அது அப்படியே ஒருவராய் பல சொல்ற பல பல சொற்களையும் கூட எடுத்திருக்கா இப்படிப்பட்ட ஒழுக்கத்தினார் ஈரில் சீர் தென்ன மண்ணெடுமாற சீர்திகள் மண்ணு மந்திரிகளுக்கு மேலாகியார் மண்ணு மந்திரிகளுக்கு மேலாகிய நடத்த முதலமைச்சர் அரசன் ஆனா அவருக்கு மேல அரசன் அந்த காலத்துல இப்ப அமைச்சரே அரசனாகிட்ட அரசன் ஒருவன் உண்டு அதுல அமைச்சர் இல்ல முதலமைச்சர் இரண்டாம் அமைச்சர் மூணாவது அமைச்சர் அப்படின்னு நடத்தாங்க நல்ல அனுபவம் நீண்ட என்ன அனுபவங்கள் நல்ல அறிவு மதிநுட்பம் நூறு யாருக்கு அதிநுட்பம் யாவோட முன்னிற்பவை அமைச்சருக்கு என்ன வேண்டும் அப்படிப்பட்டதுல முதலமைச்சராக இருந்த பெரியவர் நல்லது உறுதிக்க நின்று பாருங்க இவ்வளவு அன்பும் பக்தி இருந்ததுனால நாட்டுல படையெடுத்த தொலைச்சு விடுவார் ஆமா அது கண்டிப்பா இருக்கு நாடுங்கிற போது நாட்டை நினைக்கின்ற பொழுது ஒரு ஆள் கூட உள்ள வந்தது அதனால அந்த உள்ள வராமல் இருந்து என்னென்ன பாதுகாப்பு செய்யணுமோ அது மாதிரிலாம் கழிவரும் கண்ணோட்டம் கூட அவன் எல்லாம் கேட்க மாட்டான் அவன் காஷ்மீர தான் கேட்டுப்பான் அதனால குண்டு போட்டுதான் நீட்டா வச்சு என்னது என்ன சொல்ற அப்படி நல்லதுதான் அவரை பண்பறியுது இல்லையே நல்ல பண்பு இல்லையே நீங்க பேசிட்டு கொண்டு போட்டு போறான் அப்படி எனக்கு சமாதானம் இப்படி அருமையான அமைப்புல உம் சொல்லுகிறேன் ஒன் அலட்சியத்து உறுதிக்கண்ள்ளார் இதெல்லாம் நாட்டுக்கு சரி நம்முடைய நாடு நமக்குரிய பயணி என்று வந்து சொல்லியும் கேட்கல என்ன அவனை உதைக்கத்தான் வேணும் ஒன் அலச்செட்டு உறுதிக்கண்ள்ளார் ஆயசைகையராய் அவர் ஆரணி நாயனார் திருப்பாதம் நகின்றுள்ளார் பெருமாவுடைய திருவடிகளையே சொல்லிக்கொண்டு பாயசீர்பனை பாண்டி மாதேவியார் மேய தொண்டுக்கு மெய்தொண்டராயினார் சோழ நாட்டவர் நம்ம பாப்பா மங்கையரசி அம்மாவும் எல்லாம் சோழ நாட்டு பொண்ணு சோழ நாட்டு அரசருடைய பொண்ணு இவர் அமைச்சரா இருந்தார் தான் பொண்ணு வந்து பாண்டியன்னு கொடுக்கும் போது தங்கிட்ட வளர்ந்த நல்ல அமைச்சருங்கிறதுனால இந்த அமைச்சரையும் அங்க கொடுத்தார் இப்படி ஒரு வரலாறு உண்டா பொன்னையும்ையும் கொடுத்து பாண்டி நாட்டுக்குளச்செரியாருக்கு என்ன ஞாபகம் பாண்டி நாட்டின் மீதும் மதுரையின் மீதும் எவ்வளவு ஒரு பக்கம் பற்றிருக்குதோ அதே போல சின்ன பிள்ளைகள் பாப்பா மங்கையர் கடைசி காக்கா போன கூட பயந்துருமே என்று அவ்வளவு அன்பு இருந்த அவளவு அன்புங்க அதனால இது ரெண்டு எங்க இருந்தது சோழ அமைச்சரும் சோழ நாட்டு பாண்டி நாட்டுக்கு <ulent> தற்காத்து தற்கொண்டான் பேணி தயசார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் யாரா பெண் தைப்பு தற்காத்து அப்படின்னா அந்த திருவடி மட்டும் வரணும் தற்கொண்டான் பேணி எடைவடைத்து வந்துடணும் தயசார்ந்த சொற்காத்து உடம்பு கையெல்லாம் வந்துடணும் சோர்விலால் மூத்த பொண்ணும் பெண் சோர் விழா அப்படி என்ன அந்த பொருள்கள் தற்காத்து தன்னை காத்து துப்பாக்கி எடுத்து காத்து பாடா போன பலிமையெல்லாம் தான் வேணும் தற்காத்துங்கிறது கூட ஆமா என்ன கார்கில்ல கார்கில் இருக்கிறவனுக்கு தற்காத்து எடுத்துன்னு இருக்கோம் இங்க வீட்டுல இருக்கிற பொண்ணு அதுக்கு தற்காத்து எடுத்துன்னு இருக்க என்னதான் காக்குறது தண்ணால் தன்னை காத்து எழுதுங்கள உடனே நம்ம இன்னும் நடத்த முண்டோம் எங்களுக்கு அறிவு ஒண்ணு இருக்குமான ஐயா இது எப்படி அவருக்கு தெரிஞ்சது என்று படிமையினர் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை அதனால இந்த ஆயிரத்தி இருபத்தொன்பது உள்ளத்துல வரணும் அப்பதான் என்ன போன் பண்ணல திருவள்ளுவர் தற்காத்துக்கு ஹலோ ஆயராய் அவர் இவர் தங்கமானவர் என்ன பண்றது அந்த இயக்கம் முடிஞ்சது ஆயசைகையராயவராரணி நாயனார் திருப்பாதம் நமிந்துள்ளார் பாயசீர்ப்பணி பாண்டிமாதேவியார் மே தொண்டுக்கு மெய்தொண்டராயினார் அதனாலதான் பாண்டிமாதேவியாருடைய தொண்டுக்கும் இவர் உறுதுணையான அந்த பாப்பா சோழநாட்டு பாப்பா சோழநாட்டை அப்பாவே இருந்த அமைச்சரு அப்பா கிட்ட இருந்த அமைச்சர் இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே ஏ ராஜா நம்ம குளிச்சர் யாரு நாங்க அனுப்புறேன் அனுப்புங்கப்பா எனக்கு இதா இருக்குப்பா என்ன குலச்சரையார் பாண்டி நாட்ட போய் இருக்கலாமா சுந்தரமோ சுவாமியார் நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை பேயாய் தெரிந்து எடுத்து ஆக வரம் கட்டேன் இந்த நாய் வந்ததுனால அது யாவது ஒரு திருமுறையா ஞாபகம் அதனால வரணும் ஆகவே அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அமைச்சர் என்ன என்ன அமைச்சர் பாண்டி நாட்டுக்கு போனும்பு ஒரு விதத்துல விட்டு போவதற்கு கடினப்பட்டிருப்பார் இன்னொரு பொண்ணே அல்லது சரி பாப்போம் பாப்பா உதவியா இருக்கும் என்ன ராஜா உனக்கு வந்து அமைச்சர் வந்து குலச்செடி யாரங்க வர்ற பாண்டி நாட்டுக்கு அப்படி என்ன உனக்கு குறைச்ச சரி பா உண்மையை அப்படி எல்லாம் சொல்லிதான் போயிருக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம ஒளியும் ஒளியில காட்டணும் இப்படிப்பட்ட அதனாலதான் இங்கு அந்த அம்மையாருக்கு மெய்த் தொண்டர் என்று சொல்வதற்கு காரணம் அந்த அமைப்பு தென்னர் நாடு திருநீர் போற்றவும் மண்ணு காடி வள்ளலார் பொன்னடி செல்லி சேர்த்து மகிழ்ந்து செலுத்தினார் பாருங்க இப்ப போர்க்களத்தில் என்றால் உறுதி வைக்கின்ற அண்மை செய்வார் இங்க வீட்டில் சொன்ன அந்த பாப்பா தன்னு தன்னாளுடைய நாட்டு பாப்பாங்கிறது பண்பு செய்வார் இப்ப சமய நெறி வருகின்ற பொழுது தமிழருடைய நெறி நீங்கவும் சைவ நெறி தலையவும் காழிவல்ல காழியர் வல்லலார் பொன்னடி செஞ்சு சேர்த்து மகிழ்ந்தனர் ஞான சம்பந்தருடைய திருவடியை வணங்கும்படியான பேர்பெற்றவர் எனவே அவர் காலத்தவர் என்பதை ரொம்ப சொன்னார் பாதில் தோற்ற அமனரை வன்கெடுத்து நீங்கட ஏற்றுவித்தார்களம் யாது போற்றினேன் பாதில் தோற்ற அமனரை வன்கெடு தீது நீங்கட ஏற்றுவித்தார்தான் ரொம்ப அருமை கீது நீங்கிட ஏற்றுவித்தார் ஆயிரம் இருந்தாலும் கழுவி அவங்க தீங்கு நீங்க அந்த கருவுல இருந்தது நெருப்புட்டி வச்சு சிவகாசி நெற்பட்டி வச்சுருங்களா அந்த தீங்கெல்லாம் அதே போல ஞாபகம் என்ன பாடுபடுத்தீங்க என்ன பண்ணிட்டார் அவரு சமயத்தை விட்டு அங்க போனார் என்ன கேட்டுக்கலாம் நீ மாண்புமிகு அமைச்சர் பல்லவ மன்னன் ஐயா உங்களுக்கு என்ன குறைவு உண்மையிலே வைத்து விழியா இல்ல அக்காவது பின்னால அடியவனி பாவம் தொடக்க ஒரு விசாரிப்பு கூட கூடாதா இல்லையா என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு கேக்குறார் நீங்க என்ன சொல்லணும் என்ன சொல்லுங்க நிகழ்ச்சியெல்லாம் எனக்கு அதில் ஒடையதல்ல ஒரு ஆள் அப்படியே வயிற்று வலினு பொய் சொல்லிட்டு வந்துருக்கட்டும் இப்படி வந்துருவோம் பத்து மணி ஒன்னும் போட்டோம் பிச்சு புடலாம் கூடாதுங்கிறதுனாலதான் போறது இல்லாம போடும் அதனால வந்து அப்படியே ஒரு சொல்லி வந்துருக்கட்டும் நீங்க கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கலாம் தர்மசேன பட்டம் எல்லாம் பல ஆண்டு வாழ்ந்துருக்காப்பா வாழ்ந்துருக்கலாம் என்னங்கானு என்ன வைத்த அவ்வளவு புழுகு என்ன புழுகிட்டு போறீங்க என்ன அது உண்மையான புழுதானா அல்லவானு கேட்காத மடப்பாயத்தானா யாருக்கு அல்லவன் எனக்கு ஒழுங்கை என்ன செய்யலாம் சுசாம்புகோள வாயில போட்டா அது ரொம்ப சக்கரையா இருக்குமா இது ஒரு வயலு கேட்கறது இல்ல என்ன நான் ஒ தவிர ஜெயில போட்டது போது அழிச்சு ஒளிச்சு நினைக்கிறீங்க தப்பு படிக்க யோகிதையா படிக்க எங்க நூலை வச்சுதான் எங்க நூலை முழுதும் படிங்க இல்லன்னு அதனால மண்ணு காளியர் வள்ளலார் பொன்னடி செல்லி சேர்க்கை மகிழ்ந்து சிறப்பினார் பாதில் தோற்றா மனரை வங்கெடுத்து நீங்கிற ஏற்று வித்தார்த்தம் யாரு போற்றினார் நான் என்ன தவிர அவ்வளவுதான் எனக்கு ஏத்த முடிஞ்சது மேல் இனியே துகையின் வேத நீதி விடலை குறும்பர் தான் அடுத்த அடியோடைய பத்தி நான் சொல்றேன் மன்னிக்கணும் இது பெருமிடலை குறும்பர் இது அருமையானது என்ன என்ன